ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பித்தர்களை உத்தேசித்து செய்தன் வரக்கூடியதான தர்ப்பணத்தை ஒவ்வொரு புண்ணிய காலமாக பார்த்துன்னு வரும் அதில் மாசப்பிறப்பு புண்ணியகாலத்திற்கும் யுகாதி புண்ணிய காலத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுட்டோம் மேலும் இந்த மாசப்பரப்பு விஷயமாக சொல்கிற போது சங்கிரமணாதம் என்று மாசப்பிறப்பு அன்றைக்கி நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணத்திற்கு பெயர் ஆனால் பஞ்சாங்கத்தில் நாம் பார்த்தால் ஒரு புண்ணிய காலம் போட்டிருக்கும் ஷட்ஷீதி விஷ்ணுபதி இப்படியெல்லாம் போட்டிருக்கும் இப்போது நாம் அன்னைக்கு சங்கல்பத்தில் நாம் சொல்லிக்கிற போது எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிற போது தர்மசாஸ்திரம் கும்பாழி கோரிஷு விஷ்ணுபதம் வதந்தி ஸ்திரீச்சாபமீனமிதுனே ஷடசீதிவக்ரம் அக்கசியமயனம் சசிதா யாமியம் சௌமியம் ஷஷேத்து விஷுவம் தியஜத்தீலோ சாத் அப்படின்னு காண்பிக்கிறது இந்த அந்த புண்ணிய காலத்தை குறிக்கிறது அன்றைக்கு அந்த காலத்தையும் அந்த தேவத்தையையும் சேர்த்து குறிப்பது அந்த பெயர் இப்போ உதாரணத்திற்கு அமாவாசையை எடுத்துக்கொண்டால் அன்றைக்கு நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணத்திற்கு தரிசஸ்ராத்தம்னு பெயர் ஆனால் புண்ணிய காலம் சொல்கிற பொழுது தரிச புண்ணிய காலே அப்படின்னு நாம் சொல்கிறது இல்லை அமாவாஸ்யா புண்ணிய காலே தரிசஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேன கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்கிறோம் இந்த அமாவாஸ்யா என்பது என்ன தரிசம் என்பது என்ன அப்படின்னா அமாவாஸ்யா அப்படிங்கிறது அந்த காலத்தையும் அந்த காலத்திற்கு உள்ள தேவத்தையையும் சேர்த்து குறிக்கிறது அன்றைக்கு நாம் பித்துக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் தரிசஸ்ராத்தம்னு பேர் அப்படி பிரித்து நாம் புரிஞ்சுக்கணும் அமாவாஸ்யா ஸ்ராத்தம்னு சொல்லக்கூடாது தரிசஸ்ராத்தம்னு சொல்லணும் அப்போ அமாவாஸ்யா என்பது என்ன அப்படின்னா அந்த காலத்தையும் தேவதையையும் சேர்த்து குறிக்கிறது அதே போல்தான் பௌர்ணமியும் பார்த்தால் பௌர்ணமாசியா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குது பூர்ணிமா அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பூர்ணிமா அப்படின்னா அந்த காலத்தை குறிக்கிறது பௌர்ணமாசியா அப்படின்னா தேவதையை குறிக்கிறது அப்படி மாற்றி புரிஞ்சுக்கணும் ஆகையினாலே தான் நாம் உபாகர்மா பண்ணுற போது ஸ்ராவண்யாம் பூர்ணிமாயாம் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன பௌர்ணமாசியா அப்படின்னா தேவதையை குறிக்கும் பூர்ணிமா அப்படின்னா அந்த காலத்தை குறிக்கும் ஆகையினாலே தான் ஸ்ராவண்யாம் பூர்ணிமாயாம் அத்தியாய உபாகர்மகரிஷேன்னு ச சிராவணத்தில் நாம் சங்கல்பம் சொல்கிறோம் அதே போல்தான் அமாவாஸ்யா என்பது அந்த தேவதையையும் அந்த காலத்தையும் சேர்த்து குறிக்கிறது ஆனால் தரிசம் என்பது அன்றைக்கு நாம் செய்யக்கூடியதான பிதிருக்கர்மாவை குறிக்கிறது அதேபோலதான் இந்த சித்திரமாசத்திலிருந்து நாம் பார்த்தோமானால் ஒவ்வொரு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு அன்றைக்கு நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணத்திற்கு சங்கிரமணம்னு தான் பெயர் பன்னெண்டு மாதத்திலும் மாதப்பிறப்பு அன்னைக்கு நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணத்திற்கு சங்கிரமண்தம் என்றுதான் பெயர் அதில் மாற்றமே கிடையாது அப்போது தனியாக ஒரு பெயர் சொல்லியிருக்கே அப்படின்னா அந்த காலத்தையும் அந்த காலத்தில் உள்ள தேவதையையும் சேர்த்து குறிக்கிறது அந்த பெயர் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது இப்போது சித்திர மாதப்பிறப்பை எடுத்துக்கொண்டால் மேஷ ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலம் இருக்கு அதற்கு விஷுன்னு பெயர் அதுதான் மேஷ விஷு என்று பஞ்சாங்கத்தில் காண்பிச்சிருப்பான் அந்த மேஷ விஷு என்பது ஒரு குறிப்பிட்ட அந்த புண்ணிய காலம் சொல்லப்பட்டிருக்கு நாம் மாதம் பிறந்ததும் செய்ய வேண்டியதான தர்ப்பணத்திற்கு காலம் ஒரே காலம்தான் மாத்தியான் காலம் தாண்டிதான் அந்த தர்ப்பணத்திற்கு காலம் அதில் மாற்றமே கிடையாது முதல் நாளாக மறுநாளான்னு மாத்திரம் நாம் தீர்மானிச்சுக்கணும் அதாவது முதல் மாதத்தினுடைய கடைசி நாளிலேயே வந்துடுறதா அல்லது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தர்ப்பண காலம் வருதாங்கிறத மாத்திரம் பஞ்சாங்கத்தை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும் அங்கே மேஷரவி ரிஷபரவி அப்படின்னு காண்பித்து ஒரு குறிப்பிட்ட நாழிகை காண்பிச்சுருப்பா அதை மாத்திரம் நாம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த விஷ்ணுபதி ஷடசீதி இதெல்லாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த நாழிகை மாறுபடுறது பத்து நாழிகை பதினாறு நாழிகை பதினெட்டு நாழிகைன்னு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாழிகை சொல்லப்பட்டிருக்கு அது எதற்காகனா ஒரு விரதம் இருக்குது மாசப்பிரயுக்தமான ஒரு விரதம் இருக்குது அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு அந்த காலம் நமக்கு வேணும் அதற்காக அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கு இப்போ சித்திரை விஷு அந்த மேஷராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்தையும் தேவதையையும் குறிக்கிறது விஷு என்பது அதேபோல் வைகாசி மாதப்பிறப்பு ரிஷபராசியில் சூரியன் பிரவேசிக்கிறபோது விஷ்ணுபதியின்னு பெயர் மிதுன ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்திற்கு ஷடசீத்தியின்னு பெயர் கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலம் அதாவது ஆடி மாதப்பிறப்பு அதற்கு அயனம்னு பெயர் அதைத்தான் பஞ்சாங்கத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று காண்பிச்சிருப்பார் சிம்ம ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்திற்கு விஷ்ணுபதியின்னு பெயர் கன்னியாராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்திற்கு ஷடசீத்தியின்னு பெயர் ஐப்பசி மாதப்பிறப்பு அதாவது துலாராசி சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்திற்கு விஷுன்னு பெயர் அதான் துலா விஷு என்று பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம் விரச்சிக ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்திற்கு விஷ்ணுபதியின்னு பெயர் தனுர்ம தனுர் ராசியில் அதாவது மார்கழி மாத பிறப்பிற்கு ஷடசீதீன்னு பெயர் மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்திற்கு அயனம்னு பெயர் அதுதான் தைமாத பிறப்பிற்கு உத்தராயண புண்ணிய காலம் என்று பெயர் கும்பராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்திற்கு விஷ்ணுபதியின்னு பெயர் மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடியதான காலத்திற்கு ஷடசீதின்னு பெயர் இந்த வரிசையில் பஞ்சாங்கத்தில் காண்பிச்சிருப்பான் அப்போது நாம் சங்கல்பத்தில் எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னா சித்திரை மாத பிறப்புன்னா மேஷவிஷு புண்ணியகாலே மேஷ சங்கிரமணஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேன கரிஷே அப்படின்னு சங்கல்பம் சொல்லிக்கணும் விஷ்ணுபதி புண்ணியகாலே ரிஷப சங்கிரமணாதம் அப்படின்னு சொல்லிக்கணும் ஆனி மாத பிறப்பாக இருந்தால் ஷடசீதி புண்ணியகாலே மிதுன சங்கரமண ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லிக்கணும் இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் அன்றைக்கு காண்பித்த புண்ணிய காலத்தை சொல்லி சங்கரமண ஸ்ராத்தம்னு தான் சொல்லிக்கணும் பன்னெண்டு மாதத்திற்குமே பன்னெண்டு மாதத்திலும் நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணத்திற்கு சங்கிரமணம்னு தான் பெயர் அந்த புண்ணிய காலத்தையும் தேவத்தையையும் சேர்த்து குறிப்பது அந்த பெயர் அப்படின்னு நாம் பிரித்து புரிஞ்சுக்கணும் ஆகையினாலே ஷடசீதி ஸ்ராத்தம்னு சொல்லப்படாது விஷ்ணுபதி சிராதம்னு சொல்லக்கூடாது அந்த புண்ணிய காலத்தை தான் அது குறிக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த பேர் எதற்காக போட்டிருக்கு அப்படிங்கிற காரணமும் இதுதான் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும் இப்படி மாசப்பரப்பில் நாம் செய்ய வேண்டியதான தர்ப்பணத்தை பார்த்தோம் அடுத்ததாக தர்மசாஸ்திரம் காண்பிக்கக்கூடியதான புண்ணிய காலம் மன்வாதி புண்ணிய காலம் என்று அடுத்த புண்ணிய காலத்தை காண்பிக்கிறது இது வருடத்தில் பதினான்கு புண்ணிய வருது இந்த மண்வாதி புண்ணிய காலம் என்பது மிக மிக முக்கியமான புண்ணிய காலம் இப்போது மற்ற புண்ணியகால தர்ப்பணங்கள்லாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் செய்து கொள்ளக்கூடியதான நம் பித்தர்களை உத்தேசித்து செய்து கொள்ளக்கூடியதான புண்ணியகால தர்ப்பணங்கள் இந்த மண்வாதி புண்ணிய காலம் என்பது இந்த தேசத்திற்காக நாம் செய்யணும் என்று காண்பிச்சிருக்கு தர்மசாஸ்திரம் மிக மிக முக்கியமான ஒரு புண்ணியகாலம் அதே விஷயமாக அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்